தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று மகாபாரதம் சகுனியின் சூச்சி பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் இந்திரப்பிரதேச நகரத்தில் பாண்டவர்கள் நடத்திய இராஜ சுய யாகம் முடிந்தது வந்திருந்த அரசர்களும் மற்ற பெரியோர்களும் விடை பெற்று கொண்டு திரும்பினார்கள் வியாசரும் அரசிடம் சொல்லி போக வந்தார் அப்போது தருமபுத்திரனை பார்த்து வியாசர் அப்பனே பதிமூன்று வருஷ காலம் கஷ்டங்கள் நேரும் சாஸ்திரிய குளம் காட்ட இந்த உற்பாதங்கள் தோன்றின சிசுபாலனை வதத்தோடு இது முடியவில்லை இன்னும் பெரிய சம்பவங்களும் நடக்க வேண்டியிருக்கிறது அரசர்கள் நூற்றுக்கணக்கான மாண்டு போவார்கள் அந்த நாசத்திற்கு நீ காரணமாவாய் உன் பங்காளிகளுடன் நீயும் உன் சகோதரர்களும் பமை கொண்டு சாஸ்திரிய வம்சத்திற்கே நாசம் தரும்படியான மகா யுத்தம் உண்டாகும் காலத்தின் பயனாக வரும் விதை யாரும் விளக்க முடியாது மனம் கலங்காமல் தைரியமாக இருப்பாயாக நான் போய் வருகிறேன் புலன்களை அடக்கி நிலைத்தவறாமல் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு ராஜ பரிபாலம் செய்வாயாக என்று ஆசீர்வதித்தார் வியாசர் சென்ற பிறகு கவலைக்கடையில் முழுகிய தர்மபுத்திரன் கலகம் வருமோ என்று இந்திர பிரதேசத்தில் கவலையுடன் இருந்தான் அதே சமயம் துரியோதனன் பாண்டவ ரா ராஜதானிகளில் ராஜசுவ யாகம் நடந்தபோது தான் கண்ட ஐஸ்வர்யத்தை நினைத்து பொறாமை என்கிற எரியும் தெரிப்பில் வீழ்ந்து தவித்து கொண்டிருந்தான் என்றும் பார்த்திராத செல்வத்தையும் கண்ணை கவர்ந்து மோ மோசம் செய்யும்படியான படிய கதவுகளையும் சிற்ப வேலைகளையும் யுதிஷ்டனுடைய சபா மண்டபத்தில் துரியோதனன் கண்டான் பல தேசத்து அரசர்கள் பாண்டவர்களுக்கு சினோதனாக இருப்பதையும் கண்டான் திருராஷ்டன் மகனுக்கு தாங்க முடியாத துயரம் உண்டாயிற்று பாண்டவருடைய ஐஸ்வர்ய தசையை எண்ணி எண்ணி துரியோதனுக்கு தன் பக்கத்தில் சகுனி நின்று பேசுவது கூட தெரியவில்லை ஏன் விடுகிறாய் ஏன் துக்கம் முன்னை வாட்டுகிறது என்று சகனி கேட்டான் சகோதரர்களால் சூழப்பட்டு யுதிஷ்டன் இந்திரனைப் போல் அரசு புரிகிறான் இருந்த அரசர்களுக்கு எதிரில் சிசுபாலன் வதம் செய்யப்பட்டான் அதற்கு பழிவாங்க எந்த சாஸ்திரனும் முன்வரவில்லை பாண்டவரைக் கண்டு பயந்து நடுங்கி ஒன்றும் செய்யாமல் சும்மா நின்றனர் இரத்தினங்களையும் தனங்களையும் இராஜ கேவலம் வியாபாரம் செய்தி பிழைக்கும் வைஷ்வர்களைப் போல் அடக்கி உடுங்கி யுஷ்தரனுக்கு காணிக்க செலுத்தினார்கள் இதையெல்லாம் பார்த்த நான் எவ்வாறு வருத்தப்படாமல் இருக்க முடியும் நான் உயிருடன் என்ன பயன் என்றான் சகுனி துரியோதனா பாண்டர் உன் சகோதரர்கள் அல்லவா அவருடைய சம்பதத்தை பார்த்து பொறாமைப்படாததற்கு தங்களுக்கு நியமாக கிடைத்த பாகத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தினால் அவர்கள் பாக்கியம் பெற்று மே அடைந்திருக்கிறார்கள் பிறகு எவ்வித துரோகமும் செய்யாமல் தங்கள் பாகத்தை வைத்து தங்கள் சக்தியின் பயனாக அவர்கள் அபிவிருத்தி அடைந்திருப்பதை பார்த்து ஏன் புறாமைப்படுகிறாய் அவர்களுடைய பலமும் சந்தோஷம் உனக்கு எவ்வாறு குறை செய்யும் உன்னுடைய சகோதரர்களும் பந்துகளும் உன்னுடைய பேச்சுக்கு அடங்கி நிற்கிறார்கள் துரோணரும் அசுவாத்தாமனும் கர்ணனும் உன் பட்சத்தில் இருக்கிறார்கள் நீ ஏன் துக்கப்பட வேண்டும் பீஷ்மரும் கிருபரும் ஜனார்தனும் சோமநந்தனும் நானும் துணையாக இருக்க நீ பூமி முழுமையாக ஜெயிக்கலாம் வருத்தப்படாதே என்றான் இதை கேட்ட துரியோதனன் சகனியே இவ்வளோ துணைவர்கள் இருப்பாராயின் யுத்தம் செய்து இந்திரப்பிரதேசத்திலிருந்து பாண்டவரை நாம் துரத்த வேண்டும் என்றான் வேண்டாம் அது அபாயகரமான வேலை யுத்தமின்றி எந்த உபயத்தினாலும் யுஷ்டனை எளிதில் வெல்லவே வெல்லலாமே அது எனக்கு தெரியும் என்றான் சகுனி துரியோதனன் கண்ணில் பிரகாசம் தோன்றிற்று மாமா யாருடைய உயிரும் சேதப்படாமல் பாண்டவர்கள் ஜெயிக்க முடியுமா அதற்கு ஏதாவது வழி உண்டா என்று மிக்க ஆவலோடு சகுனியை கேட்டான் துரியோதனா யுதிஷ்டன் பந்தைய ஆட்டத்தில் ஆசை உள்ளவன் அவனுக்கு ஆடத் தெரியாது நாம் அழைத்தால் சாஸ்திர குலத்தன்படி அவன் கட்டாயம் ஒப்புக்கொள்வான் நான் ஆட்டத்தில் தேர்ந்தவன் உனக்காக ஆடுவேன் அவனுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்காக நான் அவனிடமிருந்து யுத்தம் என்று பறித்துவிட முடியும் என்றான் சகனி துரியோதனும் சகுனியும் திருராஸ்டரிடம் சென்றார்கள் சகுனி முதலில் பேச ஆரம்பித்தான் அரசரே துரியோதனன் துயரத்தினால் இணைந்து இரத்தம் எழுந்து வெளுத்து போயிருக்கிறான் தாங்க முடியாது அவனுடைய துக்கத்தை நீ விசாரிக்கவில்லை ஏன் அவனை பற்றி காலைப்படும் என்றான் துரியோதனன் தந்தையே அற்ப மனிதனைப் போல உண்கிறேன் உடுக்கிறேன் அவமானத்தையும் பொறுத்து கொண்டிருக்கிறேன் இது என்ன வாழ்க்கை என்று ஆரம்பித்து தன் துயரத்தை விவரமாக தெரிவித்தான் பிறகு சகுனியும் பேசினான் சூதாட்ட யோசனை திருதராசனுக்கு சொல்லி யுத்தமின்றி துரியோதனுடைய துயரத்தை தீர்க்க முடியும் என்றான் இதை கேட்ட திருதுராசன் இது வேண்டாம் இது ஆபத்தில் முடியும் இதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்று எவ்வளவோ புத்திமதி கூறி பார்த்தான் துரியோதனுக்கும் அவர்கள் கேட்பதாக இல்லை கடைசியாக துரியோதனன் சொன்னான் தந்தையை பார்த்து தந்தையே நான் சொல்வதை கேள் குந்தி மகனை ஆட்டத்திற்கு வா என்று நீர் சொன்னால் மட்டும் போதும் மற்ற வேலைகள் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் மகாயு புத்தி கூர்மை படைத்தவனும் பாவிமாகிய சகுனி யுத்தம் என்பது இல்லாமலும் உயிருக்கு ஆபத்தில்லாமலும் பாண்டவர்களுடைய ஆபத்தை எனக்கு சகுனி சமாதி தருவான் நீதி யுதிஷ்டனை அடைக்க மாத்திரம் உடன்பட வேண்டும் என்றான் துரியோகனன் திருதாசன் இது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான் கடைசியாக மகனின் ஆசைக்கு இணங்கி மகன் மீது உள்ள பாசத்தினால் கடசியாக முடிவில் மகனுடைய தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் திருராசன் சரி என்று ஒப்புக்கொண்டு சூதாட்டத்தை தகுந்த சபாமண்டம் கட்ட வேலைக்காரர்களுக்கு உத்தரவும் கொடுத்தான் அரசனையும் இது குளத்திற்கு நாசம் கொண்டு வந்துவிடும் என்று யோசனையின் பயனாக நம்முடைய குளத்தில் கோபம் களம் உண்டாகும் பெரும் ஆபத்து நேடும் வேண்டாம் என்றான் விதிரன் மகனுடைய வேண்டுகோளை தடுக்க முடியாமல் திருராஷ்டன் விதரா விதி நமக்கு அனுகூலமாக இருந்தால் இந்த சூதாட்டத்தை பற்றி எனக்கு பயமில்லை விதி பிரீதிகுலமாயிருந்தால் நாம் என்ன செய்வது என்ன பயன் உலக விதியின் பசுமை இருந்து நடத்தப்பட்டு வருகிறது நீ போய் யுதிஷ்டனை ஆட்டத்திற்கு அழைத்தேன் என்று எனக்கு சொல்லி அவனை அழைத்து வா என்று விதிரனுக்கு கட்டளையிற்றான் திருராஷ்டன் நன்றி வணக்கம்